ஏன்னா மேகநாதனும் மீனாவும் வேலைக்கு போயிட்டு இவங்களால குழந்தைய பாத்துக்க முடியல அப்படிங்கறதுனால அருகில் உள்ள நர்சரி பள்ளி இருக்கிறதுனால அங்கயே இவளை சேர்த்து விட்டுட்டு திரும்ப வரும்போது கூட்டிட்டு வர மாதிரி ஏற்பாடு செஞ்சிடறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து மீனாவும் மேகநாதனும் போய் தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வரப்போறாங்க அப்ப அந்த முகிலரிசியோட டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கு அதனால நீங்க உங்க குழந்தைய போய் டாக்டர்ட்ட செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா கோவம் வந்துருச்சு எப்படி நீங்க என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போயிட்டு வர்றதுனால நீங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி இல்லாததும் பொல்லாதையும் போட்டு விடுவீங்களா என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறலாம் இத கேட்ட அமைதியா டீச்சர் வந்து இவங்களுடைய மனநிலையை பிரிஞ்சுட்டு அமைதியாவே பதில் சொல்றாங்களாம் அப்புறம் தன்னுடைய மீனாவுடைய கணவன் வந்து மேகநாதன் சொல்கிறப்பையா சரி விடுமா நம்மளை விட நம்ம குழந்தை கூட அதிக நேரம் இருக்கிறது இந்த டீச்சர் தான் அதனால நாம் டாக்டர்கிட்ட போய் காமிப்போம் அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்கள வந்து கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்களாம் போயிட்டு டாக்டரையும் பார்க்க போறாங்க பார்க்கும்போது குழந்தைக்கே ஆர்டிசம் இருக்கிறது உறுதியாகுது உறுதியான உடனே டாக்டர் வந்து சில அறிவுரைகள் எல்லாம் சொல்லி இவங்க குழந்தைய எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள் எல்லாம் சொல்றாரா சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்களாம் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் மீனா வந்து தன்னுடைய வேலையை விட்டு நின்னுடுறா தன்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அவ வேலையை விட்டு நின்னுடுறா நின்னுட்டு இருக்கும்போது முகில வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா எந்த நேரத்துல என்ன பண்ணுவா அப்படின்றது அவளுக்கே தெரியாது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 ஆனா தன்னுடைய கணவன் மேலையும் ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லை தன்னுடைய கணவன் தன் குழந்தைய ஒழுங்கா பாத்துப்பாரா ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறதுனால அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தாலும் தன்னுடைய கணவன் கிட்ட இந்த மாதிரி ரெண்டு நாள் போகியே ஆக வேண்டிய வேலை இருக்குங்க இப்படியாவது நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாளா தன்னுடைய கணவனும் நான் கண்டிப்பா குழந்தைய பாத்துக்கிறம்மா நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்ற இல்ல இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு நீங்க அந்த நேரத்துல குழந்தைய கவனிக்க மாட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நானு பாத்துக்கிறேன் எனக்கும் அவ குழந்தைதான் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு மத்தம் விட்டுட்டு அவ கிளம்புறான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க இவ வந்து தன்னுடைய குழந்தைய சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் முகில் வந்து ஆளுதான் வளர்ந்துக்கிட்டே போராளே தவிர ஆனால் அவளால வந்து அதுக்கான வளர்ச்சிகள் எதுவுமே இல்லை இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் சமாளிக்கிறதுக்கு இது பாத்ரூம்க்கு போய் குளிக்க போனா டேப்லட் திறந்து விட்டுட்டு அந்த தண்ணியே பார்த்துட்டு இருக்கா ஒண்ணுமே குளிக்காம எதுவுமே செய்யாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா இப்பற மேலுக்கு இவங்க அப்பா எப்படியோ சமாதானப்படுத்தி அவளை குளிப்பாட்டி விட்டு ஒரு வழியா அவளை அழைச்சிட்டு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக ரொம்ப போராடுறாரு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 உடனே இவ சிச்சி போப்போ நீ சொல்ற கதையே நல்லால நான் கதை சொல்லுவேன் நீ கேட்டுட்டு அப்ப எனக்கு ஊட்டி விடணும் நான் சாப்பிடறேன் அப்படின்னு அவளே சொல்றான் சரி சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டே ஒரு வாய் ஊட்டி விடுறான் ஒரு ஊர்ல குருவியும் குரங்கும் இருந்துச்சான் அப்படின்னு சொல்றாரு சரி ஆ ஊன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லலாம் ஊ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டே ஒரு வாய் தள்ளுறான் குருவியும் குரங்கும் இருந்துச்சா அப்புறம் அந்த குருவியும் குரங்கும் சண்டை பிடிச்சுக்கிட்டு குரங்கு தள்ளி விட்டுருச்சோம் குருவி கீழே குரங்கு விழுந்துருச்சோம் ஹெல்ப் கேட்டதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் ஹெல்ப் கேட்டதும் அந்த குருவி வந்து இலைய இலைய கீழே தூக்கி போட்டுச்சோம் அந்த இலமேல ஏறி திரும்ப மேல வந்து ரெண்டு பேரும் பிரிட்டாங்களாம் எப்படின்னு சொல்லி ரொம்ப குழந்த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 வெளியிலிருந்து யாரோ கூப்பிட்றாங்க அந்த நேரத்தில் இவர் போகிற நேரத்தில் இந்த பொண்ணு வந்து இந்த சிஸ்டமில் உட்காந்து ஏதோ பார்க்குறா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது வந்து ஏதோ ஆஃப் ஆயிடுது ஆஃப் ஆயிடுனோடனே அந்த நேரம் பார்த்து இவரும் பேசி முடிச்சுட்டு வராரு சிஸ்டமில் பார்த்தோன்னே அவர் செஞ்சு வச்ச எல்லா ஃபைல்ஸும் காணும் காணணும்னே இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சதெல்லாம் காணுமே சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய இப்படியெல்லாம் இருக்குன்னு கூட நினைக்காம அவர் பாட்டுக்கு கோபத்தில் அடிச்சிடறாரு தன்னுடைய குழந்தை பயங்கரமா போட்டு அடிச்சிடறாரு இந்த குழந்தை அழுதிக்கிட்டே போயிட்டு படுத்துக்குது படுத்த உடனே இவரு உட்காந்து ஒரு வழியாக சரி பண்ணி அந்த சிஸ்டம் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த போல்டருக்குள்ளே பார்க்கும் போது இவளுடைய பேருக்கு உள்ளார ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி உள்ளார ஏதோ சம் ஃபைல்ஸ் இருக்கு அது உள்ளார போனா அழகழகா டிசைன்ஸுங்க அவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டியான டிசைன்ஸ் இவரே பார்த்து அப்படியே திகச்சு போயிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் ட்ரைனிங் கொடுத்தது ஃபுல்லா இவங்க மனைவிதான் இந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க விளையாட்டுக்கு அவ்வளோ அழகா அந்த பொண்ணு கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்கா அதை பார்த்து அதில் பண்றதுக்காக தான் இந்த குழந்தை ஏதோ பண்ணிருக்கு போல இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து இவர் தன்னுடைய பாஸ் அவருக்கு வந்து இது பண்ணும்போது இவரோட ஃபைல்ஸ்லாம் சென்ட் பண்ணும்போது இதையும் அனுப்புறாரு அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க கான்டாக்ட் பண்றாரு அங்கிருந்து இந்த கிரியேட்டிவிட்டியான இந்த டிசைன்ஸ் வந்து யாரு அனுப்புனது யாரு செஞ்சது மேகநாதன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லைங்க இந்த மாதிரி என்னுடைய குழந்த தான் என்னுடைய இந்த மாதிரி செஞ்சிருக்கா இந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே ரொம்ப பாராட்ட வேண்டியம்மா நீங்க அடுத்த முறை வரும்போது உங்க பொண்ணை வந்து கண்டிப்பா நீங்க இங்க கூட்டிட்டு வரீங்க அவங்களுக்கு பெரிய பிரைஸ் தெரியணும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு திறமை இருக்கு தெரியுமா என்ன இதெல்லாம் ஒழிச்சு வச்சு எங்கள்ட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களா மேகநாதன் அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ் கேட்கிறாரா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 அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறாரு அம்மா அப்பா சூப்பரா பாத்துக்கிறாருமா அப்பா ஏதாவது அடிச்சுட்டோம் சேச்சா அப்புறம் குழந்தை சொல்ற சேச்சா என் அப்பா அடிக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்றான் ரொம்ப வெகலித்தனமா அடிக்கவே இல்ல என் அப்பா சூப்பரா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி வைக்கிறாளாம் வச்ச உடனே அவங்க அப்பா பாத்துட்டு இருந்த அப்பா வந்து தன்னுடைய குழந்தைய தூக்கி அப்படி கண்ணில இருந்து அவருக்கு ஆனந்த கண்ணீர் என் செல்ல மகளே அவரோட குழந்தையை தூக்கி கொஞ்சம் ஆம் நாமும் நம் வீட்டில் இருக்கிறவர்கள் இது மாதிரி குறையுள்ளவர்களாக இருந்தால் அதை குறையாக பார்க்காதீர்கள் அதை பாவம் என்றும் பார்க்காதீர்கள் அவர்களையும் சகமனிதர்களாக பார்க்கலாமே நன்றி வணக்கம்